வணக்கம் ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையின் நாட்கள் இடைவேளைக்கு பிறகு பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா ஆகஸ்ட் இரண்டு அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல் என்ற குரலில் பயின்று வரும் அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி இரண்டு மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் மூன்று சித்தார்த்தர் உயர்கல்வி நிறுவனமானது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது நான்கு தமிழ்நாட்டின் சுதேசிய இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஐசிசி தரவரிசை பட்டியலில் புதிதாக இணைந்துள்ள அணி எது இரண்டு சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பதிவிடுபவர்களுக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை வழங்கியுள்ள நாடு எது மூன்று பிரதான் சதக் அதாவது பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் கிராமப்புற சாலைகள் கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள கடன் வழங்கும் வங்கி எது நான்கு பொது இடங்களில் பர்தா போன்ற முகத்தை மறைக்கும் ஆடைகளுக்கு தடை விதித்துள்ள நாடு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி